اللهم மார்க்கக் அஹம் அவன் தூதர் ரசூலம்பாக சொல்லமாக அடையிய சொல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாவுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மர்ணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அப்பாவுடைய ஒன்று உதாரணங்கள் மூலம் இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துவது இன்றைய உபதேசத்தில் அத்தகைய ஒரு உதாரணத்தை நினைவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன் பல வகைகளிலும் பொருந்தக்கூடிய அழகான ஒரு உதாரணத்தை அல் குர் ஆனின் அத்தியாயத்தின் பதினேழு பதினெட்டாவது வசனங்களில் சொல்லுகின்றான் ஒரு கொள்கை என்பது கொள்கைக்காக தம்மை அர்ப்பணித்து போராடக்கூடிய ஒரு கூட்டம் வராத வரையிலே அந்த கொள்கை மேம்படாது தாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மேலோங்கி அந்த சத்தியம் எல்லோருக்கும் எட்ட வேண்டும் அதன் நன்மையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் நாமும் அதன் மூலம் இந்த உலகிலே மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு அந்த சத்தியம் வளர வேண்டும் என்று நாம் நினைத்தால் அந்த சத்தியத்துக்கான ஒரு போராட்டம் ஒரு முயற்சி அவசியமானது நாம் எல்லாம் ஜமா அதுல் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பாக இருக்கின்றோம் இந்த உம்மத்தின் முதலாவது ஜமாத்துல் முஸ்லிமீனை நபி அலைஹி சலாத்து வலாம் அவர்கள் ஆரம்பித்தார்கள் அதன் ஆரம்ப கட்டம் ஒருவர் இருவர் என நபி அலஹி சலாத்து வலாம் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள் தலைவராக இருந்த முகமது அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த சத்தியத்துக்கு முதன் முதலிலே தோல் கொடுத்த அமோபக்தர் ரவியம்வாஹம் அவர்களை காலையிலும் மாலையிலும் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒருவர் இருவராக இருந்தாலும் அந்த கொள்கை என்பது முழு மனித சமூகத்திற்கும் விமோசனம் தரக்கூடிய கொள்கை அந்த கொள்கை மேம்பட வேண்டும் என்ற நோக்கமும் முயற்சியும் அதன் அச்சிவாரத்திலேயே நபியவர்களிடம் காணப்பட்டது இதனை இன்னமொரு வார்த்தையில் சொல்லுவதென்றால் இயக்கம் செயற்பாடு என்று சொல்லலாம் இதனைத்தான் ஒவ்வொரு கொள்கைக்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு அமைப்பையும் இயக்கம் என்று சொல்லுகின்றோம் இஸ்லாத்திக்கும் இந்த இயக்கம் அவசியமானது அதன் கருத்து பல்வேறு தலைமைத்துவங்களின் கீழ் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய பிரிவுகள் என்பதல்ல எதனை சத்தியம் என நாம் ஏற்றிருக்கின்றோமோ அந்த கொள்கை நேம்பதோடுக்கான உழைப்பு முயற்சி இதனைத்தான் இயக்கம் என்று சொல்லுகின்றோம் நாம் கையில் எடுத்திருக்கூடிய சத்தியத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணம் என்னவென்றால் அல்லாஹ் நீரை இறக்குகின்றான் அந்த நீர் எந்தெந்த அளவு அந்த நீரிலே இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப சிறிதாகவும் பெரிதாகவும் ஓடைகள் தோன்றுகின்றன அந்த நீர் ஓடுகின்றன இவ்வாறு ஓடக்கூடிய அந்த வெள்ளம் அதிலே நுரைகள் காணப்படுகின்றன இது ஒரு உதாரணம் அதே போன்ற மற்றொரு உதாரணத்தை அல்ல சொல்லுகின்றான் அதிலிருந்து ஆபரணங்கள் செய்வதற்காக அல்லது உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஏனைய பொருட்களை செய்வதற்காக நீங்கள் நெருப்பு மூட்டுகின்றீர்கள் அவற்றிலே இதுபோன்ற மூலகங்களை நீங்கள் சூடு காட்டுகின்றீர்கள் அதே போன்று எப்படி நீர் மானத்திலிருந்து மழையாக பொழிந்து அருவிகளாக ஓடைகளாக ஓடும் போது அதிலே நுரைகள் எப்படி மேலெழுந்து வருகின்றதோ அதே போன்று அடிப்பிலே வைத்து நெருப்பிலே வைத்து நீங்கள் உருத்துகின்ற உலோகங்கள் தங்கங்களாக இருக்கட்டும் இவ்வாறுதான் எல்லா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உதாரணம் சொல்லுகின்றான் நுறையை பொறுத்த வரையிலே அது அப்படியே இல்லாமல் விடுகின்றது அழிந்து விடுகின்றது மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது அது பூமியிலே தரித்து விடுகின்றது நிலையாக இருக்கின்றது கதாளித்தொம்வாஹு அம்சால் அல்லா உதாரணங்களை சொல்லுகின்றான் என்று அல்லா சொல்லுகின்றான் நீர் எப்படி வானத்திலிருந்து இறங்குகின்றதோ மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்த அந்த சத்தியமும் வானத்தில் இருந்து இறங்கிய உண் தூய்மையாக இறங்கி வரக்கூடிய அந்த நீரிலே யார் எதனைத்தான் கலந்தாலும் அந்த அசுத்தங்கள் நீர் என்ற சுத்தமான மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதை தடுத்து அதற்கு மேலாக மேலெழும்பி வந்தாலும் அந்த அசத்தியங்களுக்கெல்லாம் அது சீக்கிரமான முடிவு இருக்கின்றது அது வீணாகி விடுகின்றது மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நீர் நீருக்கு மேலே அசத்தியம் என்ற அந்த நுரைகள் மேலோங்கி இருந்தாலும் அவைகள் நீங்கியதன் பிறகு என்றோ ஒரு நாள் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய நீர் அங்கே இருக்கின்றது மக்கள் அதனை அறிந்து கொள்ளுகின்றார்கள் எனவே பிரயோஜனமானது நிலைத்து நிற்கின்றது என்று அல்லா சொல்லுகின்றார் ஆபரணங்கள் செய்வதற்காக பழைய தங்கத்தை உறுப்புவார்கள் வெண்ணியை உறுப்புவார்கள் இப்படி எந்த உலோகத்தை உறுப்பினாலும் அதிலிருந்து நுரை வெளியே கட்டுகின்றது அதில் உள்ள அசுத்தங்கள் வெளியே கட்டுகின்றது கொதிக்க வைக்கும் அந்த அசுத்தங்கள் தான் மேலெழுந்து வருகின்றன பெருமதியானவை கீழே தங்கிவிடுகின்றது ஒரு சிறிது நேரத்துக்கு அசத்தியம் நிகழ்த்திருந்தாலும் மேலெழுந்து வந்தாலும் தாயைக்கு அதுதான் தென்பட்டாலும் கூட மனிதனு மனிதனுக்கு பிரயோஜனமானது மழை நீரிலே அந்த நீர் பிரயோஜனம் அளிக்கின்றது தங்கத்தை உருக்கும் போது அதில் உள்ள கழிவுகள் அதன் எழுந்து வந்தாலும் இறுதியிலே தங்கம் மீதமாக இருக்கின்றது வெள்ளி உட்பட அனைத்து உலோகங்களும் இப்படித்தான் இதனைத்தான் அதாரணம் சொல்லுகின்றான் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ள உதாரணம் இது சத்தியம் என்பது வானத்திலிருந்து இறங்கிய ஒன்று என்பதை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன கொள்கைகள் இருக்கின்றன எத்தனையோ சிந்தனை போக்குகள் இருக்கின்றன இவை அனைத்தும் ஒருபக்கம் இருக்க இஸ்லாம் தனி ஒன்றாக தனியொரு கொள்கையாக தனித்திறப்புடன் காணப்படுகின்றது என்ன காரணம் என்றால் இஸ்லாம் என்பது வானத்தில் இருந்துகள் எனும் எந்த விட கலந்தாலும் ஒருபோதும் அந்த வங்கியோடு அது உயர்ந்த கலந்துவிட முடியாது வகி தனித்து நிற்கும் அவ்வாறு தனித்து நிற்பதன் காரணமாக ஏனைய அனைத்து கொள்கைகளையும் விட மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இந்த பூணி துவங்கிய நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஒரு மார்க்க வழிகாட்டல் இருக்கின்றது என்றால் சத்தியத்தை தவிர இதனை தாண்டிய ஒரு வரலாறு உலகத்தில் இருக்கின்ற மார்க்க கொள்கைக்கும் கிடையாது அது அல்லாத கொள்கைகளுக்கும் கிடையாது எனவே இந்த சத்தியம் என்பது அல்லாஹ உதாரணம் சொல்லுவது போன்று அந்த சத்தியத்தை மறைக்கக்கூடிய அசுத்தங்கள் அதுதான் அசத்தியம் இரண்டையும் அவ்வளா சொல்லுகின்றான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான உலாரணம் தான் வானிலிருந்து மழை பொடுகின்றது ஆறுதலாக ஓடுகின்றது நுரைகள் மேலே எழுந்து வருகின்றன இறுதியிலே நுரைகள் அழிந்து விடுகின்றது மனிதனுக்கு பிரயோஜனமான நீர்தான் மீதம் இருக்கின்றது இத்தனை சிறப்பங்கள் கொண்ட ஒரு கொள்கையை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் கொள்கை எப்படி மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்றால் வானிலிருந்து இறக்கப்பட்ட அந்த நீர் அதே இடத்தில் தேங்கி கிடப்பதில்லை வானிலிருந்து இறக்கப்பட்ட அந்த நீர் ஒரே இடத்திலே நின்று விடும் என்றால் உலகமும் அதன் மூலம் பிரயோஜனம் அடைய முடியாது நீரின் சுற்று அட்டம் எல்லாம் மிக அழகிய ஒரு உளுந்திலே அமைத்திருக்கின்றான் இதில் இருந்து புத்திசாலிகள் என அல்லா இசுவாசிகளை குறிப்பிடுகின்றான் புத்திசாலிகளாக இருந்தால் நாம் சிந்திக்க வேண்டும் இயற்கையின் பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை நடி அழகி செலாத்துவ சிலாம் அவர்கள் சொல்லும் போது இயற்கை மார்க்கம் என்று நதி அழகி செலாத்துவ சிலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏனைய அமைப்புகள் எப்படி ஒழுங்கான ஒரு அதாவது முன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதே இந்த சத்தியத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாருடமிருந்து வலி இறக்கப்பட்டிருக்கின்றது வலி மட்டும்தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்கின்றோம் வரியை கையில் எடுத்து நாம் அமர்ந்து கொண்டு இரு வானக்கப்பட்ட நீர் தனக்கு முடியுமான தனக்கு சாத்தியமான தனக்கு எல்லாம் வசப்படுத்தி தந்திருக்கக்கூடிய பள்ளங்களை நோக்கி அந்த நீர் ஓடுகின்றதோ இதே போன்று வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வரியை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் இந்த வரியின்பால் யாரெல்லாம் திரும்பி பார்க்கின்றார்களோ அதனை சொல்வதன் மூலம் அதனை நிரம்புகின்றார்களோ இந்த ஒவ்வொருவரை நோக்கியும் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் இதுதான் இயற்கை அமைப்பு இதுதான் இயற்கை முறை எனவே வானத்திலிருந்து நீர் எப்படி ஓடைகளாக ஓடுகின்றதோ இதே போன்று வானத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட சத்திய தெரி அதனை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் முஸ்லிம் சமுதாயம் இதில் உள்ள ஒவ்வொருவனுடைய கடமையாக இருக்கின்றது அது யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனம் அளிக்குமோ அவர்களை நோக்கி எடுத்துச் செல்வது எங்களுடைய கடமை இவ்வாறு செல்லும் போது ஆயிரம் திசையில் இருந்து என்றால் ஜின்னில் உள்ள மறைந்திருக்கக்கூடியவன் மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள் நினை விண்ணத்து ஜின்னிலும் இருக்கின்றான் மனிதனிலும் இருக்கின்றான் இந்த சத்தியத்தை பயணிக்கும் போது ஆயிரம் விதமான தடைகள் ஏற்படும் அல்லாஹ் சொல்லுவது போன்றும் நாம் மறந்துவிடக்கூடாது மிகப்பெரிய சக்தி அல்ல அந்த தடைகள் தொடர்ந்து நிற்கக்கூடிய நிலையான ஒன்று அல்ல அந்த தடைகள் மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதல்ல எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லா எங்களுடன் தந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய கொள்கை இது மக்களுக்கு பிரயோஜனமானது என்பதை அளமாக நாம் தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் வரைக்கும் அந்த விளக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதனை அவர்களுக்கு அடைய செய்வதற்கு நாம் என்னென்ன பங்களிப்புகள் செய்ய வேண்டுமோ அவற்றை நாம் செய்ய வேண்டும் என்னைத்தான் இரண்டு உதாரணங்கள் அல்லா சொல்லி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் பயம் புது ஆளு ததாளிக்க உதாரணங்களை சொல்லுகின்றான் இவ்வாறு அவ்வாவுடமிருந்து இறக்கப்பட்ட சத்தியத்தை யாரெல்லாம் ஏற்றுக் கொள்ளுகின்றார்களோ அந்த சத்தியத்திலே நுழைந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நலவை வழங்குவதாக சொல்லுகின்றான் எட்டூலமோ யாரெல்லாம் இதற்கு பதில் சொல்லவில்லையோ தம்மிடம் வருகின்ற சத்தியத்தை ஏற்று சத்திய கூட்டத்திலே நுழையவில்லையோ நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லா சொல்லுகின்றான் இந்த சத்தியத்தை ஏற்காமல் உலகில் உள்ள விலாகங்களுக்கு பின்னால் அவர்கள் ஓடுகின்றார்கள் ஓடி ஓடி இவர்கள் சேகரிக்கின்றார்கள் ஆனால் சத்தியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லா சொல்லுகின்றான் இப்படியான ஒரு மனிதரிடம் உலகில் உள்ள அத்தனையும் அவனுடன் விட்டால் கூட உலகிலுள்ள அத்தனையும் கிடைத்து அதே போன்று இன்னொரு பந்தம் அவனுக்கு கிடைக்கின்றது மறுமை நாளிலே தான் ஏற்றுக்கொளாத இந்த சத்தியத்தின் காரணமாக அந்த இழப்பின் காரணமாக அப்போது அவன் இந்த சத்தியத்தின் பெருமதியை உணர்கின்றான் உலகிலே சிரமப்பட்டு இந்த உலகில் உள்ள அனைத்தையும் அடைந்து விட்டான் அதுபோன்ற இன்னமொரு பொண்ணும் அவனுக்கு கிடைத்திருக்கின்றது உலகிலே உள்ளவை கிடைப்பதுதான் என்று ஓடிய நாளை மருமையில் அல்லாவுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அடைகின்ற இலாபத்தை பார்த்து விட்டு தனக்கு கிடைக்கின்ற தண்டனைகளையும் நஷ்டத்தையும் பார்த்து விட்டு உலகிற்கு பின்னால் அவன் ஓடி ஓடி உழைத்தானோ மரணம் வரும் வரைக்கும் உழைத்தானோ கடைத்தவனை மறைந்து கடைத்தியத்தை மறைந்து மறந்து உழைத்தானோ இதை அனைத்தையும் இரட்டாக்கி இரட்டிப்பாக்கி நீ தருகின்றாயா என்று கேட்டாலும் அதனை கொடுத்து தன்னை விடுதலை செய்வதற்கு அவன் முன் வருவான் இவர்களுடைய கேள்வி கணக்கு மோசமானதாக இருக்கும் இவர்கள் தங்குமிடம் நரமமாகும் அவர்களுடைய அந்த தங்குமிடம் மோசமானது என்று அவ்வளா சொல்லுகின்றான் இவைகள் வெறும் கற்பனைகள் அல்ல நடத்த போடுகின்ற உண்மைகள் ஏனையவர்கள் சிந்திக்கின்றார்களோ இல்லையோ நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சத்தியத்தை கை நாம் இந்த சத்தியத்தை எடுத்துக்கொண்டு ஏனையே வரைக்கும் இதனை எட்டி வைப்பதென்பது அதன் மூலம் அவர்களையும் நலவடைய செய்வதென்பது ஒரு மிகச்சிறந்த பாத்தியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே அல்லா உதாரணம் சொல்லுவது போன்று வேறு இடங்களிலே புத்திசாலிகள் தான் இதனை புரிந்து கொள்வார்கள் போன்று அல்லாஹின் அல்லால் இந்த சத்தியம் கிடைக்க பெற்று நாங்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடு இந்த சத்தியத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்போதுதான் அசத்தங்கள் எனும் வழிகேடுகள் அதன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த அசத்தியங்கள் அழிந்து மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இந்த சத்தியம் நிறைத்து நிற்கும் அந்த சத்தியத்திற்காக செயற்பட்ட இஸ்லாமிய வீரர்களாக வலியை கையில் எடுத்து போரா போராடிய முஸ்லிம் போராடிகளாக மரணிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் தந்து விடுவானாக உங்கள் வகுவகம் அவர்கள் வெளியிலே நடக்கின்றார்கள் இரவு நேரத்திலே தனிமையிலே நபி அழகி சலாத்துவம் அவர்கள் நடப்பதை பார்த்த அபோதர் ரவி அவர்கள் தங்களோடு யாரும் வருவதை நபி அவர்கள் விரும்பவில்லையோ என நினைத்து இருந்தாலும் இரவு நேரத்திலே தூரத்திலே சந்திரனின் ஒளியிலே அவர்கள் நபியை தொடர்ந்து இவர்களும் நடக்கின்றார்கள் இவ்வாறு நடந்து செல்லும் போது திடீரென நபி அழகி செலாத்து வசதாம் அவர்கள் திரும்பி பார்த்து அபூதர் ரஃபி அல்லாஹன் அவர்களை கண்டுகொள்கின்றார்கள் அவர்களையும் தங்களோடு அழைத்து செல்லுகின்றார்கள் இவ்வாறு செல்லுகின்ற போது முக்கியமான ஒரு விடயத்தை அபூதர் ரஃபி அல்லாஹன் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள் உலகிலே மிக அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே முயற்சி செய்யக்கூடியவர்கள் மருமை நாளையிலே மிக குறைந்த சொத்துடையவர்களாக வருவார்கள் இல்லாமன் ஆட்டா ஒரு சாராறை தவிர அல்லா அவர்களுக்கு இந்த சொத்து என்ற நலவை வளர்ந்து இருப்பான் அந்த சாதார் யார் என்றால் அல்லாஹ் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய உலக சொத்துக்கள் இவற்றை அவர் வளர்வு இடதுபுறமாக தனக்கு முன்னாள் தனக்கு பின்னால் என எல்லா திசைகளிலும் அல்லாவுடைய பாதையில் இந்த அருளை இவர் செலவு செய்து கொண்டிருப்பார் அதிகமான சொத்து சுகங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மறுமையிலே மிக குறைந்த சொத்துடையவர்களாக வருவார்கள் ஆனால் உலகிலே அதிக சொத்து பொருத்தப்பட்டவர்கள் எழுத்தாரால் அல்லாவுக்காக அல்லாஹுடைய பாதையிலே வலதுபுறம் இடதுபுறம் முன்னாள் பின்னாள் என்று நாலு புறங்களிலும் அவர்கள் செலவு செய்வார்கள் அந்த ஒருசாரார் மட்டும் அல்லாஹுடைய நலவு என்ற இந்த வாழ்க்கை வசதிகள் கொடுக்கப்படாதவர்களை கூட அவர் உயர்ந்து ஏனென்றால் தனக்கு கிடைக்க அந்த நலவை கூட அல்லாஹுக்காக செலவு செய்வார் அமிலைரா தனக்கு கிடைத்த நன்மைகள் செய்திருக்கின்றார் என்று நபி அருகி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றனர் இந்த உலகிலே எத்தனையோ வகையான அல்லாஹுடைய அருக்கொடைகள் இருக்கின்றன அதிலே சொத்து சுகங்கள் வசதி கிடைக்கப்பெறுகின்றது என்றால் அதுவும் அல்லாஹுடைய ஒரு நலவுதான் அல்லாவுடைய விடயங்களை மறந்துவிடும் நாங்கள் சொத்து சுகங்களை சேகரிப்பதில் நாம் முயற்சிக்க கூடாது அப்படியே அந்த சொத்து சுகங்களிலே அல்லாஹ் எங்களுக்கு விஸ்தீரணத்தை தந்தால் அதனை கூட அல்லாவை நெருங்குவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அதன் மூலமாக ஏழையர்களை விட அதிக நடவுகள் பெற்றுக் கொள்வதற்கு வேண்டும் இல்லை என்றால் உலகிலே எங்களுடைய சுயத்தையும் தூக்கத்தையும் சாப்பாட்டையும் குடும்பத்தையும் என எத்தனையோ நாம் தியாகம் செய்துவிட்டு உலகத்திலே சேகரிப்பதற்கு நாம் ஓடுகின்றோம் திடீரென ஒரு மரணம் வரும் இவ்வாறு ஓடியது கூட மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கும் நாங்கள் அந்த சொத்தை அல்லாவுடைய பாதையிலே அல்லாஹ் விரும்புகின்ற விதத்திலே நலவுகளுக்காக நாங்கள் செலவரிக்காவிட்டால் மிக சொத்துக்கள் நாளை மறுமை நாளையிலே எங்களுடைய அந்த இன்னும் தாழ்த்து விடும் என்பதை நபி அழகி சலாத்து வலாம் அவர்களுடைய புத்திசாலிகளாக சத்தியத்தை கையில் எடுத்த நாம் நாமும் பின்பற்றி அதனை வரைக்கும் எட்டி வைக்கக்கூடிய அல்லாவுடைய நல்லதார்களாக நாங்கள் வாழ வேண்டும் சிறிய அமல்களை செய்தாலும் ஒவ்வொரு அமலின் பின்னணியிலும் அல்லாஹுக்காக எங்கள் தூய்மையோடு அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை வரங்களையும் அது அறிவாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் ஓய்வாக இப்படி எதார இருந்தாலும் இவை அனைத்தையும் மருமையிலே எங்களுடைய கணக்குகளில் எங்களுடைய சொத்துக்களில் மிகைப்படுத்தக்கூடிய செயல்களிலே நாம் முயற்சி அந்த பாத்தியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த என்னை கொண்டு இந்த சத்தியம் ஏனையவர்களுக்கு கிடைத்த பெற்று அவர்களும் இந்த சத்தியத்தில் நுழைவதன் மூலம் சத்திய கொள்கை மேலோங்க கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தண்டடுவானாங்க அப்போது மற்றும் மீனவள் முப்பிமா